தேங்களை தண்ணி ஏற்றி சேலை பண்ணி போக மிச்சம் இருந்ததுன்னு நினைச்சி போனால் வந்தபோதுலாம் காலியாக போச்சு அதுக்குள்ளால் தீப்பிட்டு போயிடலாம் போல் இருக்கும் தண்ணியெல்லாம் காலி வந்து காலையில் வந்து ஒரு சோடு தண்ணி இல்லை சொல்ட்டு இல்லை சரி போனால் போட்டு மோட்டர் போனால் கால்ட்டு இல்லை சேந்தரம் அஞ்சே கால மணலக்கு தண்ணி இல்லை இங்கே அப்போ வந்து ஒரு சோடு தண்ணி இல்லை என்ன பண்ணுறது சரி என்ன பண்றது அவங்களுக்கு இந்த மாதிரி பொது இடங்கள்ல செய்யபடாது நினைக்கிறது இல்லை நேற்றுலாம் இருந்து செஞ்சுட்டு போயிட்டாங்களே என்ன முடியுமா கழிவிடுவோம் எதிர்பார்க்க நடக்க ஏ பிராரம் இல்லாத நம்ம சொல்லி என்ன புரியாது கோச் என்ன பண்றது யாருக்கு ஒண்ணும் அது போல வாழ்க்கையில் ஒரு அனுகூலம் வரும் அது நாளைக்கு இந்த அனுகூலம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது இந்த ஒரு உண்மை நமக்கு எந்த அளவுக்கு திடம் இருக்கோ தெரிஞ்சு அது வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இல்லாத சண்டை வர்றது காரணமே இது அஞ்ஞானம் அஞ்ஞானம் அஞ்ஞான காலத்தில் அவிசார இதெல்லாம் வரத்தான் செய்யும் என்பது இப்படி மாதிரி பார்க்கலாம் அதான் சொல்றது இந்த மேதகு யசுர்வேதம் மிகமே பயத்தைச் சாற்ற பண்ணார் போதவானி போதவானி போதேனும் பூரண பிரமத்தின்கண் ஏதமா பேதம் தன்னை எவ்வளவம் காண்பனேலே அண்ணோ நூக்கு பீதியாலே சாதிவே மறந்தும் பேதம் சற்றுமே காண உண்ணா உன்னு தெளிவாக ஞானம் அடைந்தவனா இருப்பானால் சிறிது கூட பேதம் பார்க்க கூடாதுன்னு இருக்கார் போதவான் ஞானமடைந்தவன் இனஞானம் பெற்றவன் என்று வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை பரவஜானின் வச்சுட்டாலும் சரி எப்படி விளக்கம் பெற்றவன் அர்த்தம் போதவான் எப்போதேனும் எந்த காலத்திலேனும் பூர்ணம் பிரம்மத்தின்கண் எங்கன் இறைந்திருக்கின்ற நீக்கம் வரை இறந்திருக்கின்ற அந்த பிரம்மத்தின் இடத்திலே ஏதமா பேதம் தன்னை குற்றம் போர்ந்த இந்த பேத பாவனையை எவ்வளவும் காண்பனியேல் சிறிதளவு பார்ப்பானே ஆனாலும் அப் பேதமே அன்னோனுக்கு பீதியான் அதுதான் அவனுக்கு பயத்தை உண்டாக்கும் கொஞ்சம் பார்த்தா கூட போகிறோம் போ மாதிரி தெரியுதப்பா அப்படின்னா கூட பயம் வந்துடும் பாம்போங்கிற வேண்டாம் பாவ மாதிரி தெரிஞ்சாலும் சரி அங்கே போகிறதுக்கு ஆச்சை வந்துடும் அப்படி போல் இந்த உலகமானது இது முற்றிலும் மித்தியன்னு சொல்ல முடியாது ஒரு காலத்தில் சத்தியாமல் இருக்கலாம் என்னாக பேதம் அது அந்தளவு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரெண்டு மாறி மாறி இருக்கத்தான் செய்யும் அது நம் உடன்பாட உடன்படப்படாதான் அப்படி கால்பனே அப்பேதமே அன்னோனுக்கு பீதியான் ஆதலால் அப்படி இருக்கிற காரணத்தினாலே சாதிவே சத்துகுணமுடைய சிஷியனே மறந்தும் பேதம் சற்றும் காண வேணாம் மறந்து கூட வேதத்தை சிறிது கூட பார்க்கப்படாது என்பது மிக திருத்தமாக சொல்கிறார் இது எவ்வளவு தூரம் அந்த பாவனை உண்டாகணும் பேதபாவனை இருக்குமே ஏன்னால் துக்கம்தான் பேத பாதக அபேத சாதக வித்திக்கிறாலே வருமத்தறிச்சு இப்போதான் இது சிந்தனை பேதத்தை பாதகம் பண்ணணும் அபேதத்தை சாதகம் பண்ணணும் இப்படிப்பட்ட நிலையை செய்கிறது மரணம்னு பேர் அப்படி செஞ்ச அந்த அத்வைத பிரமும் நானும் நிச்சயம் உண்டாகும் ரெண்டு நிலை உண்டாகும் ரெண்டாவது முன்னால் வரலன்னாலும் கூட அபியாச பலத்தையும் ஒரு காலம் வரத்தான் செய்ய முடிய வராமல் போகாது என்பது கருத்து சுருதிகள் விருதி நீதி சுத்தமாக விளையதம் செய்த திருசிய தான் செய்பவன் விரிவுற மேலும் மேலும் துன்பம் சார்வன் அரியணே நிழேத கர்த்த பாவியே போல் இந்த பாட்டோட முடியுது ஏகாத்மக் செய்வானேனால் அவனது வருங்க என்பது தலைப்பு சொல்றார் சுருதிகள் நீதி இந்த சாஸ்திரம் இருக்கு சுருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் என்று பாட்டு வருது சூரிய வேதம் இந்த ஈஸ்வர வாக்கியம் அதனுடைய பற்றி சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சாஸ்திரங்களுக்கு ஸ்மிருதி நூலன் பெயர் ஸ்மிருதிகள் இந்த ஸ்மிருதிகளை அனுசாரமாக மன்னர்கள் வாழ்க்கையிலோ அல்லது மகான்கள் வாழ்க்கையோ பொருத்தி பார்க்கும்போது அது புராணங்கள் வித்திகாசங்கள் ஆகிறது தெய்வ சம்பந்தமானது வரலாறு புராணங்கள் மன்ன மன்னர்கள் அல்லது மகன்கள் சரித்திர மன்னர் இதுக்காசன்னு பேர் இதை பற்றி ஒழுங்குபடுத்தி சொல்லக்கூடியதான் நீதிநூல்கள் அறநூல் புண்ணிய நூல் பேர் இதெல்லாம் விஷய செய்யாதே விதி நிசேடம் வீத்தனை செய்தாலும் விளக்கரை செய்யாத ஒழுத்திலுமே அதான் நீதி அதான் நீதி சாஸ்திரங்கள் சொல்கிறது திருக்குறளில் நீதிசாஸ்திரம் இது புண்ணிய நூல் பேர் புண்ணியத்தை வலியுறுத்தக்கூடிய சாத்தனம் அதனால தான் அறநூல் அப்படிங்கிறார் சிறப்பு ஏனும் செல்வம் ஏனும் அறத்தின் ஆக்கம் எவனோ இருக்குன்னார் சிறப்பு சிறப்புகள்லாம் முத்தி சிறப்பு அதுதான் உயர்வு அது கொடுக்கும் அவன் அந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு சிசியல் கேட்டால் செல்வமும் ஏனும் இழிவு சிறப்புமை கீழ்பட்ட அந்த பொருளும் கொடுக்கும் புண்ணிய காமி புண்ணியத்தினாலே அதுவும் கொடுக்கும் நிஷாபுண்ணியம் இருந்தால் ஞானம் கிடைக்கும் அப்படி ரெண்டு காரணங்களும் உண்டு ஆனால் முத்திக்கு மட்டும் இந்த சாஸ்திரம் வழி பண்ணலை அது நிஷா கர்மம் செய்ய செய்து நிசாமுண்ணியமாக சிறப்பு கிடைக்கும் காமி புண்ணியமாக செஞ்சாலும் சரி அது செஞ்சாக பொருள் கிடைக்கும் செல்வங்கள் ஏனும் அறத்தின் உங்க ஆக்கமே ஒன்றும் இருக்குது இந்த புண்ணிய காரியமாகிய செயல்களை தவிர உயர்வு என்ன இருக்குது வேற ஜீவனுக்கு என்று கேட்குறாரு பாருங்கள் அதனாலே இந்த புண்ணிய நூல்கள் என்று சொல்லணும் நீதி நூல்கள் பேர் அதாவது புண்ணிய நூல்னாலும் சரி அறநூல்கள் சொல்லுவார் சுருதிகள் மிருதி நீதி சுத்தமாக நிலையதம் செய்த இதை செய் இதை செய்யாதே என்று வலியுறுத்தக்கூடியது திருசியத்து ஆன்மபுந்தி செய்பவன் அப்படிப்பட்ட உலகப் பொருள்களிலே ஆத்ம நான் என் என்று சொல்லக்கூடிய லிச்சம் எவன் செய்கிறானோ அவன் விவேகி அப்படின்னா திட விவேகியா இருந்தாலும் கூட அர்த்தம்தான் அந்த திட விவாகி தான் வராது ஒரு கால் வறுமையானால் நல்ல அர்த்தம் விரிவுரு விரிவுற மேலும் மேலும் வீத்தமான துன்பம் சார்பன் விஸ்தாரமாக மேலுக்கு மேலாக அனந்தம் கூட துக்கங்களை அடைவான் அரியனே பித்திரி சிஷியனே நிலேத கர்த்தாவாகிய பாவியை போல் நிச்சயதகர்த்தா ஏன்னால் செய்யக்கூடாத செயலெல்லாம் செய்ய செய்யுது செய்யமான நிதியாக கர்த்தான்னு போயிரு கொள்ளை களவு கல்காமும் சோது இதெல்லாம் வஞ்சமாக பாதங்கள் செய்வான் எல்லாம் தள்ளத்தாக்குவான்னு அர்த்தம் அப்புறம் போய் பேறுதல் ஏமாத்துறது வஞ்சகம் பண்ணுறது லஞ்சம் வாங்கிறது லஞ்சம் கொடுக்கறது அப்புறம் போய் கணக்கு எழுதுறது இப்படி எத்தனையோ சொல்லப்பட்டது இதெல்லாம் நிதியேதவான்னு போயிரு வீர்த்த நல்ல விளக்குனது அப்படி செய்யக்கூடியவர்களெல்லாம் பாவிகள் சொல்லப்படுது மற்ற ஏ பாவைகளுக்கு என்ன லாபம்னு சொன்னால் ஆரம்பத்தில் சுகம் போன தோற்றம் மொழிய முடிவில் துக்கமே துக்கம்தான் அப்புறம் உணர உணர்வார்கள் இது இந்த காரியத்துக்கு வந்து தப்பு என்று உணர்வார்கள் இந்த புண்ணிய காரியங்கள் செய்யும்போது ஆரம்பத்தில் துக்கம் கொடுக்கும் பிறகு சுகத்தை கொடுக்கும் எதனாலன்னு சொன்னால் துக்கம் கொடுக்கறது புது பழக்கம் இதுவரைக்கும் தீய காரியங்களே இருந்த மனசை நல்ல காரியங்களுக்கு செயல்படுத்தும் போது தடுமாறுதது அதுதான் துக்கம் அப்புறம் கொஞ்ச நாள் பழைய போச்சோன்னா அவர் பழைய அது பழகின காரணத்தினாலே நல்லதே செய்யும் அப்படி செய்யும் காரணத்தினால அது பாவத்தில் இருந்து விடுபட்டு புண்ணியம் சம்பாதிக்கும் அதனால் புண்ணிய காரியங்களை ஆரம்பத்தில் துக்கத்தை கொடுக்கும் முடிவில் சுகத்தை கொடுக்கும் என்று சொல்லுவது தான் அதே போல் தான் இல்லற வாழ்க்கை முதல்ல சுகம் கொடுக்க பின்னால் தூக்கம் கொடுக்கும் வாழ்க்கை முதல்ல தூக்கம் பின்னால் சுகம் கொடுக்கும் பண்ணார் அப்படின்னு இந்த விவே ஏனும் இருவுற மேலும் மேலும் விவாதமான துன்பம் சார்வன் அரியணி நிடேத கருத்தா ஆகிய பாவியே போர் அவனின் சாஸ்திரங்கள் பாவின்னு சொல்லப்படுத அதை விட உயர்ந்தகாய் சொல்கிறதே இல்லையேன்னு சொல்லப்படும் சத்திய அனுசந்தானம் முத்தனாகி மெத்தவும் மகத்துவத்தை மேவுவன் மித்தமாக மித்தையின் அனுசந்தானம் மேவினோன் மிக நசிப்பன் பத்தனே அசோர பாலிதை பார்க்கலானோம் தெளிவுத எட்டாவது சொல்றார் இந்த முந்நூற்றி எழுபத்தி எட்டிலிருந்து முன்னூ நானூற்றி பத்தொம்பது வரைக்கும் நிர்வீகற்ப சமாதியால் சம்சார துக்க நிவிற்த்தி வாயிலாக சர்வாத்ம சித்தியாம் எனல் அந்த நிர்வீகற்ப சமாதி வரும்போது சம்சார துக்க நிவர்த்தி ஆகிறது மட்டுமல்ல சர்வாத்மா பாவனை உண்டாகும் நான் பிரம்மஸ்வரபன் அகண்ட சத்யானந்த பிரமன் நான் என்று அகண்ட பானம் என்பதே இந்த அத்தியாசு நசந்தானம் சார்ந்தவன் முத்தனாகி பிரம்மசத்தியம் பிரபஞ்சம் மித்தை என்று இப்படி தொடர்ந்து நினைப்பவன் அனுசந்தான தொடர் சிந்தனை தொடர் சிந்தனை செய்பவன் எவனோ முத்தனாகி ஜீவித காலத்தில் மெத்தவும் மகத்துவத்தை சாமானிய மக்களால் அடைய மேன்மக்களால் மட்டும் அடையக்கூடிய மகத்துவத்தை அவன் பெறுவான் நித்தமாக மித்தையின் அனுசந்தானம் மேவினோன் நாள்தோறும் பொய்ப்பொருளையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கானே அவனுக்கு என்ன கிடைக்கும்னா அவன் மிக நசிப்பன் அவன் சீக்கிரமாக துக்கத்தை ஆழ்ந்து கெட்டுப்போவான் அத்தனே குருபக்தி மிக்கதாக இருக்கின்ற சிஷியனே அசோர சோரர் வாழ் இதை பார்க்கலானும் திருடன் திடன் இல்லாதவன் ரெண்டு பேர் இருக்காங்க திடன் இல்லாதவன்கிட்ட என்ன இருக்குது அவன் சாதாரணமாக நல்லபடியாக இருப்பான் திருடன் இருக்கானே எவ்வளவு எது திரலாம் எழுதி திரலான்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் அதனால் பயந்து பயந்து வாழ்வாங்க யாராவது பிடிச்சி போயிடுவாங்களா என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிற பயம் பய உணர்ச்சியோடு தான் அவன் இருப்பான் திரு திருட்டு திருடன் இல்லாதவன் தான் இருப்பான் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டே பார்த்துக்கலாம் அந்த மனமானது அந்த அனுசந்தானத்திலே தீவிரமாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும் உலக அனுசந்தானத்தில் இருக்குமே ஆனால் அந்த திருடன் போட தான் ஆத்மாவின் அனுசந்தானத்தை இருப்பானே ஆனால் இருக்கான் தீடன் கிடையாது எதனால் அவன் திருடன் பட்ட சொல்ல கொடுக்குறான்னு சொன்னால் தனக்குரியது அல்லாத பொருளை எவன் ஈச்சிக்கிறானோ ஈச்சித்து கவர முனை பேருந்து கவர்கிறானோ அவன் தேடணும் இதை உலகத்திலே இலக்கணம் அதே போல் தாஷ்டாந்திரத்தில் ஆத்மாதான் நம்முடைய சொந்த பொருளோடைய நமக்கு பிரபஞ்சம் மித்தியாவஸ்திற்கு மய மையாக காரியங்கள் இது அந்நியம் நாம் ஏதாச்சும் பண்ணலாமா இது தேடும் தானே அப்போ பண்ண ஆரம்பிக்கும் தனக்கு அல்லாத பொருளை ஆதபர்றோம் ஏ திருடுதானது ஆதபர்றோமா செய்கிறோம் ஒரு துக்கமும் அடையிறோம் அப்போ தப்பு தானே அது அதான் திருடம் இல்லைன்னு சொல்றேன் பொருள் சிந்தனையே பண்ணால திருடம்தான் ஆத்மாவும் சிந்திச்சாங்கன்னா திருடம் இல்லை என்பது கருத்து ஆதலால் சன்னியாசி அசத்தனு சந்தானந்தன் ஏதமாம் பந்தவேது என் இவழ்ந்து நன்றாய் ஜோதியானந்த சத்தாய் சொல்லிய பிரமம்னான் என்று ஓதிய பிரமனீட்டை ஒளிவர ஒன்ற வேண்டும் முன்னூற்றி எழுவத்தி ஒன்பதாம் போட்டு அதலால் மேலே சொல்லப்பட்ட தீஷ்டாந்த தாஷ்டாந்தங்களை கொண்டு பார்க்கும்போது சன்னியாசி அனவன் சன்னியாசனை விடுபட்டு நடத்தும் விடுபட்டவனு தான் இங்கே சீக்கிரம் ஞானம் உண்டாகும் பந்தத்தில் உள்ளவர்கள் ஞானம் வராது அதனால விடுபட்டவனாகிய சன்னியாசி என்ன செய்யணும் அனுசந்தானம் அசத்தனுசந்தானம்தான் அசத் பொய்ப்பொருளை சதா சிந்தனை செய்து கொண்டு அது மெய்ப்பொருளை நினைத்து கொண்டு இருப்பவன் ஏதமாம் பந்த ஏது என்று இதை இகழ்ந்து ஏதமாம் பந்தய இதுதான் இப்படி நினைத்து அதை நீக்கி அதை தள்ளுபடி செய்து நன்றாய் சுகமாய் நேர்த்தியாய் ஜோதி ஆனந்த சத்தாய் சொல்லிய பரமம் நான் என்று சச்சி ஆனந்தம் ஜோதி ஆனந்த சத்தாய் ஜோதி என்ன சித்து ஆனந்தம்னா சுகம்தான் சச்சிதானந்தமாய் சொல்லிய சுதிரிலே சொல்லப்பட்ட அந்த பிரம எதுவோ அது நான் என்று ஓதிய பிரமநை ஒளிவர சொல்லானின்ற அந்த பிரம்மநெட்டை நீக்கம் இல்லாமல் திடமாக நிலைக்கணும் ஒன்ற வேண்டும் பொருந்த வேண்டும் அப்படி பொருந்துக்கணும்னு சொன்னாக்கா அப்பந்தந்தான் பொருந்த வரைக்கும் அபியாசம் பொருந்துட்டாக்க ஞானம் பொருந்திட வேணம் ஆகவே இந்த அசத்தனுசந்தானம் செய்யப்படாதுன்னு கருத்து இப்போ அஸ்தனுசனம் செய்ய இப்படியாக பிழைக்கிறது ஆத்மனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவர் ஜீவனோபாயத்துக்கு என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொன்னால் சரி இந்த க ஜீவனோபாயத்துக்காக நமக்கு பிரார்த்தானுசாரம் எந்த தொழில் கொடுத்துருக்கோ அந்த தொழிலை எது வரைக்கும் செய்யணும் அது வரைக்கும் செஞ்சிட வேண்டியதுதான் செஞ்ச பிறகு அப்புறம் நிவர்த்தியாக இருக்கலாம் அப்போது அது செய்கிறதுக்கு ரொம்ப காலமாகவே நிவிற்த்தியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது கொஞ்ச நேரமாவது ஓய்வு கிடைக்கத்தான் செய்யும் ஓய்வில்லாமல் இருபத்தி மணி நேரம் யாரும் சொல்லி பார்க்குறதே இல்லை அப்படி பார்க்கவும் முடியாது உடம்பு இடம் கொடுக்காது மனதும் சம்மதிக்காது கொஞ்ச நேரம் பார்த்து கொஞ்சம் ஓய்வெடுக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கிறதுனால அந்த அசத்தணு சந்தானம் என்பது கடமைநீத்தமாக செய்யும் போது அசத்தந்தானது ஆகாதது அதனுடைய பலன் வரதிலே சமூபாவனை கொள்ளும்போது அந்த பலனில் ஈஸ்வர்ப்பணம் செய்யும் போது அது அசத்த அனுசந்தானம் ஆகாது அந்த அசுத்த அனுசந்தானம்னு சொன்னால் பொருள்களில் சுகம் இருக்கும்னு நினைக்காது அசத்த அனுசந்தானம் பொருளில் சுகம் கிடையாது தளரத்தக்கது என்ற சிந்தனையோடு அனுசந்தானம் செய்வாழையானால் அது சத்து அனுசந்தானம்தான் அசத்த அனுசந்தானம் அல்ல அதனால தான் ஓதிய பரமநீட்டை ஒளிவர நீக்கம் இல்லாமல் களவி நீத்தமாக விவகாரங்களை செய்து கொண்டு இந்த ஆன்மநீட்டையை ஓய்வு போதெல்லாம் அபியசிக்க வேண்டும் அப்படி ஒன்ற வேண்டும் பொருந்த வேண்டும் என்று சொல்ல ஆன்மானுபூதி திகழ்வினால் இடமாய்பெற்ற பேதமில் பிரமநீட்டை பெருகிய சுகம் செய்விக்கும் ஏதமாஞானத்தால் எய்திய துயரையெல்லாம் செய்யும் தீது இலா ஆன்மானுபூதி திகழ்வினால் குற்றமில்லாத ஆத்மாவை பற்றியே சிந்திக்கின்ற அந்த விளக்கத்தினால் திடமாய்பற்ற உறுதியாய் அடையப்பெற்ற பேமில் நெட்டை இந்த பேதபாவனை ஆண்டான் அடிமை அல்லது ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று சொல்ற பேதங்கள் எல்லாம் பேதமில் பிரம்மிஷ்டை இது பேதங்கள் பிரம்மத்தில் கிடையாது பெரிய சுகம் செய்விக்கும் அது பேரமானந்தத்தை கொடுக்கும் அஞ்ஞானத்தால் எழுதிய துயரையெல்லாம் குற்றம் பொருந்திய அஞ்ஞானத்தின் காரணமாக அந்த துக்கத்தை முழுமையும் சாதிவே அந்த நீட்டை சற்றும் இல்லாது செய்யும் இந்த சிந்தனையானது ஆசிந்தனையானது சிறிது கூட இல்லாமல் செய்யும் அவர்களுக்கு அப்போது இந்த பிரம்மிருஷ்டியை தவிர வேரசை இல்லாதனால இந்த அசத்த அனுசந்தானம் துக்கம் கொடுக்க அதனால் மனதிலே ஆத்மான செய்யத்தக்கதான் செய்யப்பட்ட பயணதாய் வளர பண்ணும் ஆகியால் விவேகியத்தை அறிந்துடன் அறிந்துடன் பாகியம் விட்டு ஏகவனம் ஆன்மரோபம் என்றுமே அனுசந்திப்பான் முந்நூற்றி ஐம்பத்தோறாவது பாட்டு வாகிய அனுசந்தானம் வெளிமுக நாட்டத்தையே தீவிரமாக சிந்திக்கும் போது வாசனையை தானே அதான் மலின வாசனை உண்டாகும் தேகாத்ம புத்தி தேகமே ஆத்மா தேகமே போகமே மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தேக வாசனை லோக வாசனை லோகத்தில் எல்லாம் புகழணும் அதற்காக என்னென்ன வழிகளை செய்யணுமோ அந்த வழிகளை செய்கிறது அதனால் இது லோக வாசனைன்னு பெயர் தேக்கல் லோக வாசனை சாஸ்திர வாசனைகள் லௌகிக்க நூல்களை நிறையா படித்து பிரசங்கம் செய்து பாண்டித்யம் காட்டுறது அதன் மூலமாக பொருள் எட்டுறது அந்த வாழ்க்கை செலவு பண்ணுறது இதெல்லாம் சாஸ்திர வாசனை பெயர் சாஸ்திரம் படிகள் சாஸ்திர இது இருக்கணும் இது இருந்தால் அது போகும் சோப்பு இருந்தால் தான் போகும் அதனால் சோப் தேவைப்படுது வெலை போட்டு வாங்கணும் அது கடும்வும் போய் ரெண்டும் போயிடும் அப்படி போல் இந்த வாகிய சிந்தனைகள் செய்துகொண்டு இருக்கப்படாது அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கத்தான் செய்யும் உதாசனப்படுத்த வேண்டியது தான் அதனால் வாகிய அனுசந்தான மருண வாசனை தானே டம்பம் கருவம் ஆங்காரம் முதலான இதெல்லாம் அசு வாசனை தான் மருள வாசனை தான் பாகனே பக்குவடைந்த சித்தனே மேலும் மேலும் பயனதாய் வளர பண்ணும் இது வந்து என்ன பண்ணும் இந்த அனுசந்தானம் பாகிய அனுசந்தானம் மேலும் மேலும் அவனுக்கு துக்கத்துக் கொடுக்கறதையே வளர செய்யும் ஆகியவை இருக்கிறதுனால விவேகி ஆத்மானாத்மா பாகுபாடு செய்தவன் அத்தை அந்த வாகிய அனுசந்தானத்தை அறிந்து தெரிந்த பிறகு உடன் பாகியம் விட்டு உடனே வெளிய வாரங்களை சிந்தனை பண்ணுறத சிந்தனைகளை விடுத்து ஏகமாம் ஆன்மரூபம் ஒன்றுமே அனுசந்திப்பன் ஆத்மா பல இல்ல அந்த ஒன்று பரிச்சின்னம் அல்ல அபரிச்சின்னம் எங்கே நிறைந்த வசது பிரிவுபடாதது பிரிவுபட்ட மாதிரி காட்டக்கூடிய ஒரு மாயின் சாமர்த்தியம் அங்கே மாயை மயா காரியமெல்லாம் வெறும் தோற்றம் மித்தை என்று இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் அந்த நிச்சயம்தான் செய்யத்தக்கது ஆக விவேகி அத்தை அறிந்து உடன் பாகியம் விட்டு ஏகமாம் ஆன்மரூபம் என்றுமே அனுசந்திப்பான் என்றுமேன்னு சொன்னதுனாலே பகற்காலம் இரவு காலம் சந்திக்காலம்னு கணக்கே கிடையாது ராத்திரியில் படுக்கும்போதும் செய்யலாம் தூக்கம் வரலன்னு சொன்னால் இது செஞ்சிக்கிட்டுருக்கலாம் அப்படியே தூங்கிடலாம் அந்த அளவுக்கு அது அந்த காரணத்தில் இடம் பெறும் அதனால் தூக்கம் மாத்திரை ஒன்றும் வாங்க வேண்டியது தேவையில்லை எது வரைக்கும் தூக்கம் வரலையோ அது வரையும் அனுசந்தானம் பண்ணலாம் அப்புறம் தானே தூக்கம் வந்தோன்னு தூங்கிடலாம் அப்புறம் மீண்டே எழுந்து எழுப்பினாக்க மீண்டும் அனுசந்தானம் பண்ண அந்த தூக்கம் கலக்கம் நீங்க போச்சுன்னா அனுசந்தானம் திடப்படும் இல்லைன்னாலும் தூங்கிறதுனால இந்த கெட்ட வாசனைகள் இல்லாமல் போகும் அதனால் பாகியம் விட்டு ஏக ஆன்ம விபம் அனுசரிப்பான் அனுசந்திப்ப சிந்தனை செய்ய வேண்டும் விட்ட போதே மனதின் மலம்தம் மனத்தால் அடையலாம் ஆன்ம ஞானம் ஏகமாம் இசைந்ததால் பகபந்தம் போம் ஆகையால் பாகியத்தை அடக்கலே முத்தி மார்க்கம் இவ்வளோ சொல்றாங்க இல்லை முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாட்டு இந்த அத்தியாயத்தில் நிர்வீகற்ப சமாதியால் சம்சார துக்க நிவிற்த்தி வாயிலாக சர்வாத்மா சித்தியாம் எனல் நிர்வீக்கல் சமாதி வறுமையானால் சம்சார துக்க நிவர்த்தி போகும் அதன் மூலமாக சர்வாத்ம சித்தியாம் எங்கும் பரமஸ்வரம் தான் இருக்கிறது அதை தவிர வேறு இல்லை என்கிற ஒரு பாணே எனப்படும் முந்நூற்றி எழுபத்தி எட்டாவது பாட்டிலிருந்து நானூற்றி பத்தொன்பதாவது பாட்டு வரைக்கும் சொல்ல போகிறார் வாகியம் விட்டபோதே மனது மின்மலமாம் வெளிமுக நாட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுது அவ்வளோக்கு அவ்வளவு உள்முகம்தான் உள்முகம் வெளிமுக ரெண்டு தான் வெளிமுகம்ன்றால் நாமரூகத்தில் சத்தியபூசபத்தி தான் வெளிமுகம் அந்த லட்சியத்தை மாற்றி அமைக்கிறது தான் உள்முகம்னு அர்த்தம் அதுக்கு சாதனம் செஞ்சால் தான் முடியும் முடியாது சாமான்யமாக முடிகிறதில்லை இருந்தாலும் முயற்சி செஞ்சால் வெற்றி உண்டு என்பது கருத்து வாகியம் விட்ட போதே மனது நின்மலமாம் அந்த மனமானது குற்றமில்லாமல் அமையடைகிறது மைந்தா எ சிசனே வாகிய ஆண் வாகிய அம்மனத்தால் வெளியே செல்லக்கூடிய அந்த மனதின் மூலமாக அடையலாம் ஆண்மையானும் அந்த ஆத்ம ஞானம் அடையலாம் எப்படி ஏகமாக அந்த ஞானம் இசைந்ததால் பமம் தம்பும் அப்போது வெளியில் போகக்கூடிய மனம் எப்படி இருக்கணும் நாமருபத்தை நீக்கி பிரம்மசுரவமாக பார்க்கக்கூடிய மனமாக அமையணும் வாகியம் விட்ட அண்ணா வாகியம் என்ன வர்றது நாமருபத்தி வர்றது தான் சத்தியபூச பற்றி விட்டது அப்படி விட்டு அந்த மனமானது என்ன ஆகும் ஆத்மயானத்தை அடைகிறது ஏகமான அந்த ஞானம் இசைந்ததால் பவமந்தம் போகும் எங்கும் ஒரே வசதாக இருக்கிறது ஆத்மாதான் இருக்கிறது அது பிரம்மஸ்வரம் தான் பிரம்மத்துக்கு கண்ணியமாக இல்லை என்ற ஒரு நிச்சயம் இருக்கு அந்த நிச்சயம் எப்போது வருவது அப்போ தான் பந்தம் போக அது வரைக்கும் போகாது பரிசின்ன புத்தி இருக்கிற வரைக்கும் பிறவி இருக்கத்தான் செய்யும் அகண்டபானை வந்தே ஆகணும் அது அகண்டபாவனை வருவதற்கு எல்லா உபாயங்களும் சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளன அதை முடிந்தவரைக்கும் அபியசிக்க வேண்டிய மொழியை அபியசிக்காமல் இருந்தால் அது வரைய வராது அதனால்தான் ஏகமாம் அந்த ஞானம் இசைந்ததால் பந்தம் போம் ஆகையால் அப்படி இருக்கிற காரணத்தினால் பாகியத்தை அடக்கிலேயே முக்கியமாக வெளிமுக நாட்டத்தை அதாவது நாமரூகத்திலே சக்தி புஷ் சகுப்பதி தான் அதை அடக்கணும் நாம் ஒரு பண் தோட்டம் உண்டு அதில் நமக்கு அது சுகசாதனம் என்றும் அது இருப்புத்தன்முடையது நமக்கு முன்னாலே இருந்தது இப்போ இருக்கு இப்போ இருக்குங்கிற பான் இருக்கு அதுதான் சத்திய புத்தின்னு சொல் காணல் ஜலம் காதல் ஜலம் தோற்றம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் விசாரதிஷ்டிக்கு தண்ணி அல்ல இல்லையே தண்ணி வரும் தோற்றம் தானே அப்படி போல் பிரபஞ்சம் இருக்கத்தான் விசார சஷ்டிக்கு அது வெறும் தோட்டம் தான் அது சொப்பனிருஷ்டான்தான் தான் சொப்பனத்தில் எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் ஜாகரம் போல தான் நடக்குது அங்கே சத்தியபூஸ் சொல்லி தான் இருக்குது ஆனால் இங்கே வந்த பிறகு விசாரணை பண்ணி பார்த்தா அது மித்தையை நிச்சயம் இது ஒரு ஈஸ்வருடைய நிஜத்தை அப்படி இருக்கு அன்றாடம் மித்தையை நிச்சயம் பண்ணுங்க பண்ணுங்க சொப்பனத்தை புரிஞ்சுக்கிட்டே இருக்கார் நான் வந்து சொப்பன ஆராய்ச்சி என்னமா படுத்தவங்கன்னா என்னென்னா வந்தது போன சில பேர் சக்தி பற்றி உண்டாகல இப்படி கா சொனத்துல வந்தது இது நடக்கும் இல்லை அப்படிங்குறாங்க அப்படி வருமா அப்படிங்கிறாங்க அதுவும் பிடிபட மாட்டேன் எத்தனை மைண்ட் சாமர்த்தியம் பாருங்க எத்தனை கருத்துக்கள்ல தரமாறிட்டு இருக்க வேண்டியிருக்கு இவ்வளவும் விளக்கம் சொல்லுன்னு சொன்னா இதை தலைமாட்டிலிருந்து விடுபட முடிய முடியாது அடக்கலையே முத்தி மார்க்கம் ஆட்டத்திலே உள்ள சத்தியை அடக்கிறது சரியான வழியோரு வேல் கிடையாதுங்கிற சுவாதி வேதமே நம்பியான் விபுத்துவ மறிந்தோனார சத்து கெழுத்திடும் என்றறிந்தும் பேமாம் அவசத்தை பாலனே போல் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாட்டு சதிவே சத்துமுடைய சிஷ்யனே மூச்சுவாகி முதல்ல பக்தர்களாக இருந்தவர்களும் மூச்சுக்கள் பக்தர்கள் உபாசனா தெய்வத்திலே ஆகிரகம் மூச்சுக்கள் அதிஷ்டானத்திலே ஆகிரகம் ரெண்டும் பக்தர்கள் தான் மூச்சுவாகி சதுரனாய் சாமச்சுடையவனாய் சசத்தோர்ந்து சத்தியது அசத்தியது என்பது ஆராய்ந்து பார்த்து வேதமே நம்பி வேதம் தான் பிரமாணம் அந்த வேதம் மூன்று காண்டங்கள் மூன்று காண்டங்கள்ல அந்தம் வேதாந்தம்ங்கிற கடைசி ஞான காண்டம் தான் பிரமாணம் நம்பி ஆன்ம விபுத்துவம் அறிந்தோன் ஆத்மாவினுடைய மகிமையை தெரிந்தவன் எவனோ அவன் ஆறுதான் அப்படிப்பட்டவன் எவனா இருந்தாலும் அதாவது எவனு சொன்னாக்கா ஜாதி கீழ் ஜாதியாக மேலே யானையாக பணக்காரனோ வலிமை உள்ளவனோ வலிமை இல்லாதவனோ அர்த்தம் எது சரி அப்படிப்பட்டவன் எவனாக இருந்தாலும் கேதமார அசத்து அசத்தை தன்னாசை துக்கம் பொழுந்திய இந்த நாமறு பிரபஞ்சமாகிய இந்த தோட்டத்தை கெடுத்திடும் என்று அறிந்தும் இந்த ஆத்ம விபுத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவ ஞானம் மகிமையானது அஞ்ஞானத்தை நாசம் செய்யும் ஞானத்தை கொடுக்கும் என்று தெரிந்திருந்தும் கூட வேதமாம் அவசத்தை பேணுவன் பாலனிய போல் அதாவது அநேக இருக்கிறது என்று அந்த உலகத்தை பார்த்து நிச்சயிக்கிற கொள்கை அந்த கொள்கையை பேணுகிறான் ஜீவன் பாலனையை போல் சின்ன குழந்தைகள் நல்லது தெரியாது கெட்ட தெரியாது எதை விளையாடுறது அவ்வளோதான் அப்படி போல் இந்த அஞ்ஞானத்தினால் மூடப்பட்ட ஜுவர்கள் எல்லாம் தெரிஞ்சும் கூட அவர்கள் செய்கிறதில்லை பிள்ளைகள் அப்படித்தான் தெரியும் ஆனாலும் செய்ய மாட்டான் அங்கே போகாதன்னு அங்கே தான் போவோம் அவங்கிட்ட சேரப்படாத அவங்க தான் சேருவோம் கேட்க மாட்டான் அப்படி போல இவர்களும் சொல்லியும் தெரிஞ்சும் கூட ஒத்துக்குறதில்லை செய்யறதில்லை அதனால தான் இவர்கள் துக்கம் போறதில்லையு காரணம் சொல்லுவார் இந்த பாட்டில் உடன் முதல் அபிமானத்தை உடையவன் முத்திசாரான் முத்தி சார்ந்தோன் தேகாதி அபிமானி சடமுரு துயிலுடைத்தோன் சாக்கிரம் சாரானத்தை உடையவன் துயிலை சாரான் உபயமும் வேல ஞானம் அடைந்தவன் அஞ்ஞானத்துக்கு வரமாட்டான் அஞ்ஞானி ஞானத்துக்கு போகமாட்டான் எப்படின்னு சொல்றான் உடன் அபிமானத்தை உடையவன் முத்தி எல்லாவற்றிற்கும் காரணம் தேகாதியிலே அபிமானம்தான் காரணம் முதல் அபிமானத்தை உடையவன் முத்தி சாரான் அவனுக்கு முத்தி கிடைக்காது இதுதான் தலை பெரிய தடை தேகாபிமானம் தான் தேகாபிமானத்தை எவ்வளோக்கெவ்வளோ குறைக்கிறோம் அந்த வரைக்கும் ஞான மார்க்கத்தில் தீவிரமாக இருக்கலாம் முற்றிலும் குறைச்சிட்டா முற்றிலும் ஞானம் வந்துடும் அது என்ன தேகாபிமானம்னா இதான் தென்னியாசி ஆனாக பெண்ணாசை உள்ளா எழுபத்தாறாக இருந்தால் ஒரு பெண்ணோடு நிற்கலாம் இது கூட பெரும்பாலும் செஞ்சிடுறாங்க ஆனால் எழுபத்தாறுக்கும் தொண்ணூறுத்தாறுக்கும் பணத்தை ஆசை போட மாட்டேன் அது எதுக்கான பிற்காலம் வேணும் பிற்காலங்கிறாங்க சரீரத்தை வச்சு தான் பிற்காலத்துக்கு சரீரத்தை என்ன பண்ணுறது அதுதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி போடுறாள் அதை உடல் முதல் தேகத்தை உடையவன் எல்லாம் இருந்தாலும் கூட பிற்கால சரீர் சமரசன் எதாவது வேண்டும் உடம்பு முடியாமல் படுத்துக்கிட்டாக்கா யார் பார்ப்பாங்க அப்போ என் பணம் சேர்த்து வைக்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று உதவுரசன் வந்தார் முதல் அபிமானத்தை உடையவன் முத்திசாரான் திடமுறை முத்தி சார்ந்தவன் தேகாபிமானிக்கும் அதாவது ஞானமாக இருக்க தீவிரமாக இருப்பவன் சரீரத்தை அணைக்க மாட்டான் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இது சரீரம் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டியது தான் இது ஈஸ்வர நிர்வாகத்துக்கு இது பிறந்தவர் வந்து இறக்குற வரைக்கும் அவர் நிர்வாகம் தான் நம்ம நிர்வாகம் கிடையவே கிடையாது இப்போ நாம் தானே சோறு போடலாம் செய்யணும் அவர் உத்தரவு போகிறாங்க போடுறாங்க அவர் உத்தரவில் என்ன போடுவாங்களா சரி இப்போ குரு பூஜைக்கு யார் குரு நம்ம பாரிச்சு சாப்பிட்றேன் ஈஸ்வரன் என்ன ஐயான்னு சொன்னாக்கா உத்தரவு ஈஸ்வரனுடையது பிறக்கிறது இறக்கிறது வரைக்கும் அவர் உத்தரவிடுறது நடக்குது அந்தால வாழ்க்கை அந்தாடமே ஒரு க்ஷனம் அதுதான் அப்படிங்கிற ஒரு விஷாரம் இல்லாத காரணத்தினால்தான் தன் நானே கருத்தான் நானே போகத்தான்னு நினைக்கிறதுனால தான் இந்த அபிமான ஒரு காரணமே அப்போ நாம் என்ன வேலை பய செய்யப்படாதோ ஈசியாக செய்வார்னா உத்தரவு ஆவறது செயல்பா நம்மளுக்கு தான் ஐயா உத்தரவு போடுறது பரிமாறுவாங்க தான் பரிமாறுவாங்க ஐயா பரிமாற மாட்டார் அவர் உத்தரவு போட பரிமாறுவாங்களே சமைப்பானு சம்மிப்பானா எல வருமா உட்காந்து இடத்துக்கு தண்ணி வருமா விடுறாள் அதுபோல் ஈஸ்வரன் உத்தரவு போடுறார் நீ இந்த தொழிலை செஞ்சு சம்பாரி சாப்பிட்டுக்கோ நீ இந்த வியாபாரம் செஞ்சா சாப்பாடு சாப்பிட்டுக்கோ நீ உத்தியோகத்துக்கு சம்பாதிச்சு உத்தரவு போடுறோம் உத்தரவும் நடக்குது ஏன் திரிஞ்சு வர்றது இல்லையே ம் நான் நான் எதிர்காலம் எனக்கு எங்கே தான் இருக்கு அப்படின்னாக்க நான் சாப்பிட்றேன் திரும்பியா போடுறாங்க சாப்பிட வேண்டியது தானே அப்புறம் எனக்கு வேண மாதிரி வேணுமெண்ணா முடியுமா அது போட்டாங்க எனக்கு அந்த என்ன லண்டு போட்டாங்களா அது போட்டாங்க என்ன ஜிலேபி தான் வேணும் போட மாட்டேங்கிறாங்கன்னா நடக்குமா நான் லெண்டு ஆட ஜிலேபி காணோ ஒன்றும் காணோன்னா அப்புறம் எனக்கு மைசூர் பாய் தான் பிரியா அது போட்டியே அப்படின்னா கிடைக்குமா ஒன்று அது இருக்காது செய்யும் அது வருமா பொதுவில் நமக்கு எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அப்படி போல் வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஓரளவு கிடைச்சிக்கிட்டு இருக்குது பகிர்காரர்களை அதுவே எனக்கு கிடைக்குமா நடக்குமா ஒருபர்ணக்கார்த்தனை தினமுறை முத்தி சார்ந்தோன் தினமுறை முத்தி சார்ந்தோன்னா முத்தி மார்க்கத்தில் தீர்வாயிருப்போன்னு அர்த்தம் தேகாய் அறிமானிக்கலாம் திருப்பி அடைவான் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு அது எப்படி தெரிஞ்சாலும் சரி தெருள் நிற்க வச்சாலும் சரி மாடி மேலே வச்சாலும் சரி இருக்கணும் இல்லை அது அவமானம் மாதிரி தெரு நின்று எப்படியா பிச்சை வாங்குறது எனக்கு மாடி மேலே வந்து சாறு சாப்பாடு அது உங்ககிட்ட நடக்காது ஒரு போதும் நடக்காது அது நடக்கும் கர்மரசா நடக்கும் இல்லையா இவங்க ஆசைக்கே நீங்கள் நடக்க முத்தி சார்ந்தோன் தேகாஜி அபிமானிக்கான் கடம் ஒரு தொழிலடைந்தோன் ஜாக்கிரம் சாரான் திருஷ்டான்னு சொல்ற இந்த ஜடம் ஜடத்தன்மை போல தூங்குறவன் ஜ மாதிரி அவன் ஜாக்கிர அவ சேர்ந்து நடக்கிறது தெரியுமா நல்லா தூங்குறவன் இடி இடிச்சு மழை பெய்யுது ஒன்றுமே தெரியல எழுந்து போகிறது என்ன மழை பெஞ்சுதான் அனுப்பிங்கிறான் பெஞ்சுதா அப்படிங்கிறான் சாரான் அதே மாதிரி அத்தை உடையவன் தூயிலை சாரான் உடையவன் தூயில் வருமானுக்கு யார் இருக்கிறவன் நான் சுயமாத்தியம் சொல்லுவானா நான் சொல்ல மாட்டான் எதனால் ரெண்டு வெவ்வேறு அதான் சொல்லலாம் உபயமும் வெவ்வேறு என்றும் இதுவேறு அது வேறு இது இதுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அவஸ்தை வேற எந்த அவஸ்தை வேற அப்படி இருக்கும்போது ஒன்றுமே சம்மந்தப்படுத்த முடியுமா அதே போல் ஞான மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு பேர் லௌகிக மார்க்கம் பிரவர்த்தி மார்க்கம்னு பேர் விவேகானந்திர கேட்டாங்களா வெளிநாடுகளில் உங்கள் மதத்தின் கொள்கை அது போல ரெண்டு மார்க்கி நிவர்த்தி ரெண்டு நிவர்த்தி மார்க்கத்தை விரும்பினாத்தான் ஞானம் கிடைக்கும் கிடைக்கும் பிரவர்த்தி மார்க்கத்தை விரும்பினாக்கா போக பாக்கியம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கிடைக்கும் துக்கமும் கிடைக்கும் கடை துக்கம்தான் சுகமே தான் பொது சேவை புதுத்தொடன்னு சொல்றாங்கன்னு துக்கம்தான் அடைவாங்க இருக்கு அப்படிங்குறது அதனால தூயிலை சாரான் உபயோகம் வெவ்வேறு என்றோ ரெண்டு வெவ்வேறு அல்லவா அண்ணா வெவ்வேறு தான் வேணா ஒரு துக்கம் தன்னையே சராசரங்கள் சகலத்தின் உட்புறத்தும் துண்ணிய சாட்சியாயும் தொடரேட்டான வாயும் உன்னியு உபாதி எல்லாம் ஒழிந்தவன் அகண்டமாகி மண்ணு பூரணமாய் நிற்பன் மாசிலா தவனே முத்தன் முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சாம் கோட்டில் அந்த முத்தி எவன் முத்தி அடைந்தான் அவனுடைய இலக்கணத்தை சொல்றார் தன்னையே சராசரங்கள் சகலத்தின் உள்புறத்தும் ஆத்மா அகண்ட சர சசியானந்த பரமத்தில் தான் சரம் அசரமாகி எழுகை பரப்பும் உள்ளேயும் புறம்பேயும் இருக்கிறது அது பிரம்மத்தினத்தில் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு அதுவும் உட்புறத்தான் இங்கே சைரத்தை வச்சு பேசுகிறது சைரத்து உள்ளேயும் சைர்த்தி வெளியே அர்த்தம் துண்ணிய சாட்சியாயும் அதில் நெருங்கிய பொருந்திய சாட்சியாயும் தொடர் அதிஷ்டானமாயும் எப்போதும் அதிஷ்டானமாக தான் இருக்குது இன்றைக்கி அதிர்ஷ்டான அவளுக்கு அதிர்ஷ்டானம் இல்லைன்னா அர்த்தம் அல்லது தொடர்ன்னு சூழ் கொடுத்தார் இவர் உண்ணி இப்படி சிந்தனை செய்து இவ் உபாதியெல்லாம் ஒழித்து இந்த நாமரூப உபாதிகளெல்லாம் நீக்கின்னு சொன்னாக்கா அது போய போகிறது இல்லை சுவபாதியம் பிராந்தியானதாக இருக்கத்தான் செய்யும் அதில் இருக்கின்ற சக்தி புதி சுத்தி போக்கன் அவ்வளோ ஒழித்து எவன் எந்த ஒரு மூச்சுவானவன் அகண்டமாகி நான் சச்சிதானந்தன் நான் நித்தியம் போர்ணன் என்ற வந்து நிச்சயத்தை மண் பூரணமாய் நிற்பன் பூரணம் மட்டுமில்லை நிலையான பூரணம் ஒன்றா அறிஞ்சு போகிற பூரணம் நிலையான பூரணமாய் நிற்பன் மாசிலாது அவனிய முத்தன் அடுத்துல நாமரோகம் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் எதுவுமே கிடையாது சித்திபூச புத்தி என்ற குற்றங்கள் கிடையாது சந்தேக குற்றங்கள் இல்லை அப்படிப்பட்டவன் தான் முத்தன் விடுபட்டவன் ஜீத காலத்திலேயே விடுபட்டவன் இந்த நிலையை அந்த மனசு பெரும்படி செய்கிறாங்க அதை மனசு பெற்றதுன்னு சொன்னாக்க இவனும் அது நிலையை அடைகிறான் மனதை மாற்றி அமைக்கணும் ஏன்னா மனதில் உக்காந்துருக்கான் ஜீவன் அதனால் அது திருத்தம் பண்ணாதான் இவன் திருந்துவான் இப்போ அப்படி இல்லை உலகத்தை திருத்தம் பண்ணுன்னு சொல்கிறாங்க உலகமும் திருந்ததில்லை இவனும் திருந்ததில்லை ரெண்டுமே கேட்டு போகுது மனதை திருத்தினாக்க மனமும் இவனும் திருந்தான் ரெண்டும் ஆயிரம் அமுத ஒளிகள் எல்லாம் படித்து பார்த்தீங்களா புத்தகம் சகலமாம் விதத்தினாலும் சம்சாரம் விடுதற்கேது அகமிலா அகண்டபாவம் அன்றி மற்றேதும் இல்லை தொடர்பினால் திருசியத்தை இகழிலாவ் அகண்ட பாவம் இசைன்றும் அதிகாரிக்கே முன்னூற்றி எண்பத்தாறாவது போட்டு இதில் அதிகாரி லட்சணம் சொல்கிறார் சகலமாம் விதத்தினாலும் சம்சாரம் விடுவதற்கு ஏதும் எல்லா விதமே செய்வோமையானால் சம்சாரத்தை விடுபடலாம் அகமிலா அகண்ட பாவம் அன்றி மற்ற ஏதும் இல்லை ஆங்காரம் நான் கர்த்தா பக்து சொல்லக்கூடிய ஆங்காரம் இல்லாத அகண்ட பாவம் இருக்கே நான் சச்சித்தானது நித்திய போடும் என்ற இருக்கே அந்த பாவனை அன்றி அல்லாமல் மற்றும் ஏதும் இல்லை வேறு அடையத்தக்கது எதுவுமே கிடையாது துகளிலா ஆன்மைய்டை தொடர்வினால் குற்றமற்ற ஆன்மாவிலே அழுத்தமடைவதை தவிர அதாவது அது நிற்கிறதை தவிர அந்த தொடர்பைத் தவிர திருசியத்தை நாமரோ பிரபஞ்சத்தை இகழில் அகண்டபாவம் இசைந்திடும் நாமரு பிரபஞ்சத்தில் அறிமானம் இல்லாமல் உதாசீனப்படுத்தினாக அந்த அகண்டபானம் வரும் அண்டபாவம் இசைஞ்சிடும் அதிகாரிக்கு யாருக்கும் அதிகாரி உள்ளவ் தான் எல்லோரும் கிடையாது அப்படிங்கிறார் பக்தி மார்க்கம் பகவானே அடையணும்னு நினச்சாக்கா பகவானுடைய மந்திரத்தை கோடிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு கோடிக்கணும் ஜெபிச்சாக்க அவருடைய அருள் கிடைக்கிறது அவர் தரிசனம் கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்கு இதனால் கோடிக்கணும் ஜெபிக்க ஜெபிக்க மனசு அந்த மாயமாக எல்லா உறுத்திகள் அடங்கி போகுது அப்போ பகவான் மேலே வேல் வாங்கி வர்றாள்னு அர்த்தம் அதே போல் ஞான மார்க்கத்தில் நானும் தஷியானந்த பனமும் தச்சித்தான் நித்தியம் போடணும் எந்த இது கோடிக்கண்ணும் ஜபிக்கணும் இது கொடிக்கணும் ஜெபிக்கணும் எங்கேயா முடியலன்னாக்கா முடிஞ்ச வரையும் செய்யலாம் எங்கே முடிகிறது பொழுது இன்றைக்கி இந்த வேலை இருக்குது படுக்கை போ படுக்கை போகும்போது வருது நாங்கள் என்ன தான் ஜெபிக்கு போகிறோம் அப்படிங்களாங்க படுங்க அப்புறம் தூக்கம் வரலையான்னு சிரமப்படுறீங்களா அப்போ ஜெவீங்களே வராமல் இருக்கில்ல சில சமயங்கள்ல அப்போ ஜெவீங்க மருதேக ஆன்மபுந்தி மண்ணிய மன்னி பாகியமேயான பொருள் அனுபவத்தில் போகிய மனத்தனாகி ஒரு விதமில செய்கை ஒடுவிழாதுக்கு திருசியம் தன்னை நீக்கும் திறமையே விதத்தில் உண்டாம் இப்போ எதிர்மொழியாக சொல்றார் முன்னூற்றி எண்பத்தேறாவது பாட்டு மறு தேகாத்ம புத்தி மன்னி பொருந்திய தேகமே ஆத்மா போகமே மோச்சேன்னு சொல்லக்கூடிய நிலை பெற்று பாகிமேயான பொருளுடைய அனுபவத்தில் வெளிமுக நாட்டம் கொண்டு சத்திய புத்தியும் சுக புத்தியும் கொண்டு அனுபவத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் போகிய மனத்தனாகி போகமே மோட்சம் என்ற சிந்தனை உடையவனாகி ஒருவிதம் இல்லாத செய்கை ஒளிவில்லாத உற்றோனுக்கு இதைத் தவிர வேறு இல்லை இதுதான் வாழ்க்கை லட்சியம் என்று இருக்கின்ற அந்த அஞ்ஞானிக்கு திருசியம் தன்னை நீக்கும் திறமை எவ்விதத்தில் உண்டாம் இவனுக்கு திருசியத்தில் நாமரக பிரபஞ்சத்தில் இது பொய் என்றும் இது மித்தை என்றும் நீக்கி அவர் ஞானம் அடையிற புத்தி வருமா வராதுங்கிறார் எவ்விதத்தில் உண்டாம் நம்மளே கேட்குறார் இல்லை என்று அர்த்தம் ஆகவே எதிர்முறையாக அஞ்ஞானி பற்றி சொல்லி ஆகவே மூச்சுக்களானவர்கள் இந்த விஷயத்தை இல்லை திருத்தம் அடையணும்னு சொல்ற அகிலமாம் தர்மம் கர்மம் அசத்திய புலன் நினைத்தும் மிகவுமே துறந்துணித்தம் மெய்யான நெட்டை சார்ந்து சுகணூபமர்ந்து சுகத்தையே எச்சி போர்க்கேழ் முயற்சியாலே திருசிய நீக்கம் உண்டாம் அப்போ திருசிய திருந்து விடுபடுறதுக்கு வழி உள்ளான்னா அதுக்கு இந்த பால் சொல்றார் த்தி மூணாவது பாட்டு அகிலமாம் தர்மம் கர்மம் அசத்திய புலனும் உலகத்தில் ஜீவர்கள் மேன்மடைவதற்காக சாஸ்திரங்களில் எத்தனையோ வழிகள் சொல்லப்பட்டுள்ளன கர்மகாண்டம் பக்திகாண்டம் இதில் எத்தனையோ பிரிவுகள் நன்மை இடத்திலே சொல்லப்பட்டுள்ளன அதை அவர் அவர்கள் விரும்பிய அளவுக்கு கடைப்பிடித்தி இடத்து ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறதுனால அப்படி விஸ்தாரமாக சொல்லப்பட்ட தர்மம் கர்மம் அசத்திய புலன் அனைத்தும் அதனையும் அதில் சென்று கொண்டிருக்கின்ற பொய்யாகின்ற பொருள்கள் அனைத்தும் மிகவுமே தொடர்ந்து அதெல்லாம் ஆரம்பநிலை சரிதான ஒழிய ஞானபாரத்துக்கு விட என்று கருதி நித்தம் நாள்தோறும் மெய்யா நிட்டை சார்ந்து உண்மையான ஆத்மசாரத்தை செய்து அந்த நவரோ பிரபஞ்ச மித்தை என்ற நிச்சயத்தை அபியசித்து சுக கணஸ்வரூபம் ஓர்ந்து சுக கணம் உனக்கு சுக வடிவமே தான் சொருபம் என்ன சுகம் வேறு சொரூபம் வேறல்ல சுகமே வடிவம் வெள்ளைகட்டு இனிப்பே வடிவம் மிளகாய் காரமே வடிவம் காரம் வேறு மிளகாய் பிரிக்க முடியாது அப்படி போல் சுக கணஸ்வரூபம் ஓர்ந்து சுருதி யுத்தி அனுபவித்தனால விசாரித்து அச்சுகத்தையே இச்சிப்போர்க்கே அத்தகைய ஆன்மசுக்தான் வாழ்க்கையின் லட்சியம் என்றும் விசே சுகங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ தேவையில்லை அது விடத்தக்கது என்று கருதி திகழ்வுருவ முயற்சியாலே விளங்கான் என்ற தன்னுடைய முயற்சி அத்தகைய தீவிரமான முயற்சி இருக்குமேயானால் திருச்சி நீக்க உண்டாம் நாமரூபத்தில் இருக்கின்ற அழுத்தம் சந்தியா விரீதம் சந்திய விரிதம் இல்லாமல் இருக்குது அது போயிடும் அப்போ சந்தியா வரும் அப்புறம் விபரீதம் வரும் அதெல்லாம் போயிடும் நாமரூபத்தில் உள்ள அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும் உதாசனம் உண்டாகும் மித்தியாதி நீச்சம் உண்டாகும் அது நான் கடைசியில் மித்தியாச்சு நீச்சம் உண்டாகும் அதுவரைக்கும் துவாசிட்டி பார்க்கணும் இந்த குற்றங்களை பார்க்கணும் நாமரூபங்கள் எல்லாம் அழியக்கூடியது தான் இது வந்து சுகத்து கொடுக்காது இது ஒரு கால தோல்வி ஒரு காலத்தை மறையிறது தான் அப்படிப்பட்ட பொருள்கள் நம்ம கர்மானுசாரம் கூடும் பிரியும் கர்மத்திகளாக கூடி பெறுறதில் நம்ம கர்மம் இருந்தால் உதாசீனமாக தேவையான அளவு பற்றி கொண்டு கர்மம் நீங்கும்போது உதாசீனப்படுத்தி அதனால் துக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாதனங்கள் நமக்கு வாழ்க்கையிலே எல்லாமே சாதனங்கள் தான் அது சேரும் போது மகிழ்ச்சி அடையாமல் பிரியும்போது அடையாமல் சாபான குழும அதே பெரிய சாதனை அத்தகைய சாதனையை அபியாசம் பண்ணலாம் ஆகவே அழியக்கூடிய பொருள்கள் சென்னை சென்னையே பரிணாமிடக்கூடிய இந்த நாவ பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தார்ந்தும் கூடும் பிரிய முடியும் அவர்கிட்டது எதுவும் கூடுமே பிரியது கிடையாது கிடையாது அதுதான் கெட்டிகார்த்தனம் சொல்கிறதுனா பெரிய அஞ்ஞானம்னு பேர் கெட்டிகார்த்தனம் என்பது ஞானமாரத்தில் காட்டணும் நான் எப்படியாவது யானை அடையவே நிச்சயவே நவரு பிரபஞ்சத்தை நீக்குவேன் அது கெட்டுகார்த்தனா இல்லை கெட்டு போறதுக்கு கெட்டுகார்த்தம் சொல்லுதான் கெட்டு போனேன்னு சொல்லுவாங்க ஆள் தண்ணி பலத்து நோக்கி போகும் ஆக பலத்தியம் பார்த்தீங்களா தண்ணி தண்ணி சுபா கெட்டு போறவன் உலக வாழ்க்கையால் கெட்டு போற வாழ்க்கைய தான் இதுல போய் நான் கெட்டிக்கார்தன காட்டுறது அதை விடுத்து ஞான மார்க்கத்தில் காட்டுங்க அதே கெட்டிக்கார்தனம் அது மிகவும் கெட்டிக்கார்தனம் தான் மேடில் ஏற்றுங்க தண்ணி அது கெட்டியார்த்தன்தான் பழத்துக்கு போகிறதுக்கு நான் பழத்துக்கு போய் விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அது போக தான் செய்வோம் சுக கன சொரூபம் ஓர்ந்து இதை இப்படிப்பட்ட ஆராய்ச்சி தான் செய்யணும் அச்சுகத்தையே இக்கி போது ஆசைப்படுபவர்களுக்கு திகழ்வுரு முயற்சியால திருச்சியை நீக்க முடியலாம் விளங்கா என்ற முயற்சியினாலே நிச்சயமாக திருச்சியை தெரிந்து விடுபடலாம் விடுபட்டவரை ஞானம் உண்டாகும் என்பதால் திருச்சியம் கண்டபாவம் சொர்வதா வடைவதற்கே சாதுவாம் எதிகளுக்கு திரவணமாதி கண்மம் செய்த பின் துருதிதானே சொர்வதா நிறைவே சமாதியை விதைக்குமன்றோம் முந்நூற்றி முப்ப எண்பத்தி பாட்டு விதை சொல்லாமணியில் இப்போது இந்த அத்தியாயம் நெருவிக்கல்ப சமாதியால் சம்சாரதுக்க நிவர்த்தி வாயிலாக சர்வாத்ம சித்தியாம் எனல் என்பவர்கள் எழுபத்தி எட்டு முதல் வரை சொல்கிறார் இன்றைக்கு முன்னூற்றி எண்பத்தி பாட்டு இப்போது இந்த நிர்வுகள் சமாதி கூழ்னா தான் பிரபஞ்ச மித்தை பிரம்ம சத்தியமங்கிறது திடப்படும் அது வரைக்கும் பரோட்சமாக தான் இருக்கும் உள்ள கூட சொல்லியிருக்கார் காணல் ஜலம் போல் இந்த தத்துவம் ஜாலம் பரோட்சமாக இருக்கும் வழியாக வாசமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கார் திடம் அப்போதான் நிர்வுக சமாதி கூழணும் வழிகள் என்ன என்பதை பற்றி இந்த பாட சொல்கிறார் திருசியம் யாவும் நீக்கி திருசிய பதார்த்தங்கள் என்று சொன்னால் இந்திரியங்கள் வழியாக அறியக்கூடிய பதார்த்தங்கள்லாம் திருசிய பதார்த்தம்னு பேரும் இந்திரியம் மூலம் அறிவு நம்ம திருக்குன்னு பெரும் திருக்கு திருசியம் என்று வேதாந்தோடாமல ரெண்டு அத்தியாயம் தான் வச்சிருக்கார் அதனால் திருசியம் யாவும் நீக்கி நீக்கின்னா என்ன அர்த்தம் அது மித்தையன்று தள்ளுபடி பண்ணணும் சத்து சித்தானந்தம் இந்த ஐந்தில் நாமரூபமாகிய திருசி பதார்த்தங்களை உதாசீனப்படுத்தணும் அல்ல மித்தியை நிச்சயிக்கப்படுத்தணும் நிச்சயப்படுத்தணும் அதுதான் நீக்கிறது திருசியம் யாவும் நீக்கி திடமுறை அகண்ட பாவம் பாவன் எப்படி இருக்கணும் திடமாக இருக்கணும் அந்த பாவனை படிச்சுன பாவன அகண்ட பாவனையாக இருக்கணும் ஆகாயம் போல இஷ்டம் தான் வச்சுக்கணும் விசாரமாக பரம இருக்கிறது ஆதாயத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது அது அத்தகைய அகண்ட சச்சியானந்த பரவம் தான் எனக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது அதனால் அதிஷ்டான சேதனமே நானே ஒழிய ஆரோக்கியமாக ஜெகாபிரபம் நான் நிச்சயம் பண்ணும் அந்த அகண்ட பாவம் சர்வதா அடைவதற்கே அது இப்போ நிரந்தரமாக அந்த பாவம் எழுந்துக்கிட்டே இருக்கணும் அபியாச வாழ்க்கை வரும் போகும் அதெல்லாம் அபியாசிய ஆளுடமாக சாதுவாம் எதிகளுக்கு சத்துவகுணம் ஒழிய சன்னியாசிகளுக்கு என்ன செய்யணும் இந்த சர்வதா அடைவதற்கு சிரவணமாதி கண்ணம் செய்த பெண் என்ன திருவணாதி செய்யணும் சிரவணம் மரணம் எழுத்தி ஆசனம் இது செஞ்ச பிறகுதான் அதிர்ச்சி திக்கும் சிரவணம் தத்துவ அனுபவம் தான் தாதித்தல் கேட்டல் என்பார் இது சிரவணம் நடக்கிறதா சிரவணம் இது தத்துவ அனுபவம் தத்துவங்களை பற்றி விளக்கி சொல்வது தான் அதை உறுதியாக விளக்கி சொல்வது ஒத்துழை பொருளோகத்தால் உஷாது சிந்தித்தல் என்பார் பேசபாக அது பேசாத வித்திகளாலே பிரமத்தை நிச்சயம் மரணம் என்று சொல்லப்படும் வைத்தியாசனம் சித்த மேகாந்தமான தரிசனம் செளிதல் என்பார் மனசு சஞ்சலமில்லாமல் இருக்கிற என்ன அடுத்த நாமரபத்தை நீக்கி நீக்கி நீக்கி பார்க்கும்போது ஒரு பிரமந்த எஞ்சின் இருக்குது அப்போ ஒன்று தான் இருக்கும் அப்போ சித்த சஞ்சலம் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படி போட்டு நித்தியாசன பரிபாக அவசிய செவ்வீர் சமயம் சொல்லப்படும் அது பரிபக்கம் வரும்போது அது வெளியில உள்ள விவகாரங்களில் நாட்டம் கொள்ளாமல் உள்முகமாகி ஜடமாக இருக்கும் இதுபோல் சொப்பனம் போகல சொப்பனமானது நாம் அந்த நிலைக்கு போகும்போது கண் மூடிட்டு இருந்தவங்க நாலஞ்சு பேர் காது திறந்தா இருக்குது பரிசை உணர்ச்சி அது இருக்க தான் இந்த ரெண்டும் வெளிப்படையாக இருந்தும் கூட தெரியுதில்லை கொசு கடித்தாலும் எது படித்தாலும் தெரியறதில்லை இடி இடி வச்சு மழை பெஞ்சாலும் தெரியறதில்லை யாரா பேசினாலும் தெரியதில்லை ஆனால் உள்ளே விவகாரம் நடந்துக்கிட்டே இருக்கு அதான் சொப்பறோம்னு சொல்கிறோம் அதே இங்கே ஞானியானவன் அதாவது அபியாசியானவன் நிலமாக ஆன பிறகு அவன் விசாரம் தீவிரமாக செய்கிற காலத்தில் உள்ளே இந்த விசாரம் நடந்துக்கிட்டு வெளி தொடர்பு இருக்காது அது செகரிய சமாதின்னு பேர் அப்படிப்பட்ட சிறுவனா மரணம் மாதி கர்மம் செய்த பெண் அதன் பெய்த பிறகு சுருதி ராணி வேதமானது சர்வதா நுருவிகல்ப சமாதியை விதிக்க முன்னார் எப்போதுமே நுர்விகல்பம் சமாதி அதை சுழித்தி அர்த்தம் அது திருஷ்டம் அர்த்தம் சொப்பனத்திலிருந்து விடுபட்டு இன்னும் மனசு உள்ள போக ஆகும்போது அதை சுளுத்தி போயிடும் அதேபோல் எங்கேயும் வெளிமுகமாக அந்த செகுரிய சமாதியில் இருந்து கொண்டு அபியாச பலமாக அது அப்படி சுகுள் சமாதிக்கு போயிடும் அப்போ தைகற்பம் திருக்கமாகிரும் அதில் அத்வைத அவஸ்தானம் அத்வைத பா பாவனை அத்வைத அவசாரம் ரெண்டு பிரிவு அத்வைத பாவனைன்னா ஆரம்ப நிலை கொஞ்சம் ஒழுக்க முன்னிலை சரியாக ஒழுங்கினால் அவசானம்னு போயிடும் இப்படி உள்நிலையாக போகிறது இந்த சிரவணம் ஆதி கண்மம் செய்த பின் சுரீதானே எப்பொழுதும் நிரூபிக்கற்ப சமாதியை விதிக்கும் இது கடைசி கட்டம் அதுதான் எவ்வளோ வேலை பண்ணி செய்த பிறகு மனத்தில் மனசு கொடுக்கணும் அப்போ மன சம்மதிக்கணும் சம்மதிச்சாக்கா மனசு மனத்துக்கு போயிருக்குன்னு அர்த்தம் நீத்தியாசனுக்கு அதன்படி தான் சம்மதிக்கும் முப்பது மூணு நீத்தியாசம் பல மணி நாளில் மனசு சம்மதிக்கிறதில்லை அது மன செஞ்சாக சங்கடப்படுது அதனால் அடிப்படை சரியாக இருந்தால் அது சரியாக வந்துடும் அதன்படி தான் சவுகல் சமாதி அப்புறம் தான் இருக்கல் சமாதி இப்படி படிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு எதனால் சொன்னால் மன ஒடுக்கம் தான் மனதின் பரிபாகம் உள்முக நாட்டம் எவ்வளோ எவ்வளோ போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியா படிக்கிறோமா போகும்னு அர்த்தம் இப்படி செய்த நாமரோ பிரபஞ்சத்தில் நித்யா துணி நிச்சயம் இடப்படும் இடப்பட்டப்பரமானதாக பிராப்தி இல்லை வறுமை ஒழி இல்லைன்னா வராது வரல வராமல் அபியாச காரமான போயிடாது வரலனால அபியாசம் ஆகவே சர்வதா நெருவி கற்பா விதிக்கும் வேதனை அப்படி சொல்லியிருக்கிறது அன்று ஓசைன்னு சொல்லப்படும் என்பது கருத்து ஆதலால் அச்சமாதி அடைந்த அடைந்ததால் அச்சரான சாதிவான் வெதிகளென்றி சதகோடி ஜன்ம தொற்ற ஏதவாதனை இசைந்தோர் எவ்வித சதுரேனும் தீதகங்கார மாதிரி திருசியம் விரைவிற்று கார் முன்னூத்தி பாட்டு மேலே சொல்லப்பட்டதை இப்படம் சொல்கிறார் அவளால் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அச்சமாதியை அடைந்ததால் அத்த நெருக்கல் சமாதியை பெற்ற காரணத்தினால் அச்சலரான அவர் சஞ்சலம் கிடையாது எதனாலே அச்சலத்தன்மையை அடைந்ததினால ச சஞ்சலம் இல்லாமல் போச்சு அப்படிப்பட்ட சாதுவாம் எதிகளுக்கு எதிகள் அன்றி இப்படி சத்துகுணமுடைய சன்னியாசிகள் அல்லாமல் சதகோடி ஜன்மத்தூற்ற ஏதவாதனையை இசைந்தோர் நூறு கோடி ஜென்மம் ஒரு கணக்கு எத்தனை கோள் நூறோ அத்தகைய ஜன்மங்கள் பொருந்திருந்த வாசனை இருக்குது அந்த வாசனைகள் விடாதவர்கள் எவ்வளோ சதுராக இருந்தாலும் சதுரனால் சாமர்த்திய உடையவர்கள் லௌகி விஷயத்தில் எவ்வித சதுர அடையணும் ஏராளமான சாமர்த்திய உடையவர்களாக இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நாவல்கள் பெற்ற விஞ்ஞானி நிறையா இருக்காங்க அதே மாதிரி பாரத நாட்டில் பட்டங்கள் பத்மபூஷணம் அப்புறம் பாரத் ரத்னம் என்னென்னோ பட்டங்கள் கொடுத்து கௌரவிக்கிறாங்க அது நிறைய ஆள் கெட்டிகாலத்தில் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வெறும் துக்கத்துக்கு எதுவாளு சுகத்துக்கு எதுவும் இல்லை அவர்கள் சதுரவேணும் தீது அகங்காரமாக திருசியம் விரைவில் தீர்க்கார் நம்மை பந்தத்தில் ஆர்த்தக்கூடிய அகங்காரம் மணம்பூச்சி அகங்காரம் இதெல்லாம் இருக்கே அதை தீர்க்க முடியாதவங்களால் அப்படிப்பட்ட திருசியங்களை விரைவில் தீர்க்கார் சீக்கிரமாக தீர்க்க முடியாது பின் எப்போ தீர்ப்பாங்க எந்த ஜென்மத்தில் தீர்ப்பார்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லாமலிய விரைவில் அவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது அனந்தங்கோடி ஜென்மங்களில் வரலாம் இதை பற்றி கூட சொல்லுவாங்க நாலுள்ள போகிற போய்ட்டு இருக்காரா அங்கே தபசுகள் வழியில் பண்ணிகிட்டு இருந்தாலும் தபசு பண்ணுறாங்களேன் எந்த ஜென்மத்தில் முத்தி கிடைக்கும்னு கேட்டு வாங்கினாங்களாம் சரி போய்ட்டு வரும்போது கேட்டு வந்தாரான் அப்போ ஒருவருக்கு சொன்னாரான் உனக்கு நாலு ஜென்மத்துக்கு வேற முத்தி கிடைக்க முன்னாரான் ஐயோ நாலு ஜென்மம் இருக்கான்னு துக்கப்பட்டாரான் உள்நோரத்தில் வந்தாரான் வேப்பாரு இந்த மரத்தில் அத்தனை இலை இருக்கோ அத்தனை ஜென்மங்கள் அடைஞ்சவர்கள் முத்தி உள்ளுன்னு சொன்னாரான் அவர் சந்தோஷம் குடிக்கிறாரான் ஆஹா இத்தனை ஜென்மங்கள் அடைஞ்ச பிறகு எனக்கு முத்தி அது கேவலமாக சொல்லுவாங்க இவர் துக்கப்படுறாரு அவர் சந்தோஷப்பட்டார் அவர்தான் அவர்தான் புத்தி கொடுத்து கொடுப்பார் பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கற்பனை கிடையாது அது பொருந்த விந்தி பொருந்தா எவனும் தீவிரமாக அபியாசத்தில் ஈடுபட்ட பிறகு